வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி புனித பால் தேவாலயம் உட்பட பத்தாயிரம் கட்டிடங்கள் அழிந்தன ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கிரிகோரியன் நாள் காட்டி மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டு நூற்றாண்டுகள் கழித்து பிரிட்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வியோமிங் மாநிலத்தில் நூற்றி ஐம்பது வெள்ளை இன சுரங்க தொழிலாளர்கள் வெளிநாட்டு சீன தொழிலாளர்களை தாக்கி அவர்களின் 28 எட்டு பேரை கொன்று 15 பேரை காயப்படுத்தினர் பல நூற்று கணக்கானோர் நகரை விட்டு தப்பியோடினர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு பிரிட்டிஷ் மற்றும் எகிப்து படைகள் சூடானிய பழங்குடியினரை தாக்கி அந்நாட்டில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தை ஏற்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு புளோரிடாவில் இடம்பெற்ற சூறாவளியினால் நானூற்றி இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வியட்நாம் பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்து வியட்நாம் மக்களாட்சி குடியரசு என்ற பெயரில் ஹி மின் தலைமையில் ஆட்சியை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் பசிபிக் போர் முடிவுக்கு வந்தது ஜப்பானின் கடைசி அதிகாரபூர்வமான சரணடைதல் டோக்கியோ வளைகுடாவில் மிசூரி என்ற அமெரிக்க கப்பலில் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பிரதமரின் அதிகாரங்களுடன் இடைக்கால அரசு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்க இலங்கை சுதந்திர கட்சியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திபத் நாட்டில் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தினம் அங்கு ஜனநாயக தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் படையினர் இந்தியாவின் காஷ்மீருக்குள் நுழைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நோவா ஸ்காட்டியாவில் சுவிட்சர்லாந்து விமானம் ஒன்று விழுந்ததில் அதில் பயணம் அனைத்து இருநூற்றி பேரும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அப்போது அம்மாநில முதல்வராக இருந்த ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி மரணமடைந்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சந்திரனுக்கான அப்பல்லோ பதினைந்து விண்கப்பலின் திட்டம் கைவிடப்படுவதாக நாசா அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாதனா சிவதாசினி ஹிந்தி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிம்மி கார்னர்ஸ் அமெரிக்க டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுப்பமா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பவன் கல்யாண் ஆந்திர நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சோனம் என்கிற பக்தவர்கான் ஹிந்தி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சுதீப் இந்திய நடிகர் பாடகர் இனி நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பியர் தே குபர்தேன் பன்னாட்டு ஒலிம்பிக் குழுவை நிறுவிய பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹோ சி மின் வியட்நாமின் முதலாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு அருள் செல்வநாயகம் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வி சா காண்டேக்கர் மராத்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மு ஆலாள சுந்தரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வி தர்மலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போ வே பக்தவச்சலம் வழக்கறிஞர் மார்க்சியவாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜசேகர ரெட்டி ஆந்திராவின் பதினான்காவது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பி பாட்டியா இந்திய பொருளியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சு கிருஷ்ணமூர்த்தி தமிழக எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் வியட்நாம் நாட்டின் விடுதலை தினம் என்று மற்றும் உலக தேங்காய் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே